பாடம் இருநூற்றி முப்பது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நுன்பு வைப்பது விரும்பத்தக்கதாகும் மாதம் மூன்று நாட்களில் மிகச் சிறந்தது நாட்களாகும் அது பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களாகும் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்காம் நாட்கள் என்றும் கூறப்படுகிறது பிரபலமான சரியான கருத்து முதலாவதுதான்